உயிர்தராதனையில பங்கு பெற்ற நாம் இந்த ஆண்டிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தொகுதிகொள்ளும் முடியாக அவரை தரிசிக்கும் முடியாக அவருடைய ஆராதனை சரத்துக்களை கடந்து வரும்படியான ஒரு பாக்கிய நம்ம எல்லாரும் கிடைக்க பெற்றமைக்காக நம்முடைய நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள இருக்கிறோம் ஆகிய கர்த்தர் நம்மளுமத்தில் எழுந்திரி இருக்கின்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் கடந்து எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட அரசனாகி தாவித்துச் செல்வது போல இப்படியே பரிசுத்தையும் கண்டே நின்று சொல்லி இருப்பது போல அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு நாம் தேவ சமூகத்தில் காணப்பட்டு தேவனுடைய மகிமையும் கண்டு களிபுரந்தவர்களாக கடந்து போக கர்த்த நமக்கு உதவி செய்வாதாக இந்த நாளிலும் கர்த்தனுடைய ஆவியானவர் நம்முடைய அதிமுகளுக்கு பிரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வேதமாக நாம் தேவத்தோடு வாசித்து தியானிக்கலாம் அப்போ சில ரோமாபுரி முதலாவது ரோமாபுரியம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது மருத்துவரில் இருந்து உயிர் திழந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனு இருக்கிறார் மாமிசத்தின்படி தாவிதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தம் ஆவியின்படி தேவனுடைய சுழன் என்று மருத்துவரிலிருந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரமாக இருக்கிறார் என்று அறுபலட்சிகராக அவதாரங்கள் தோன்றியிருக்கிறார்கள் அநேகரை சொல்லி மக்களால் நம்பியிருக்கிறார்கள் வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் உண்டு என்று சொல்லி பரசுத்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது அவர்களால் எப்படி வந்தார்கள் எப்படி போனாலும் என்று சொல்லி மனிதர் அறிந்து கொள்ளாமல் அவர்களின் தெய்வம் என்று வணங்கியிருக்கிறார்கள் தேவன் என்பதற்கு தேவக்குமார் என்பதற்கான உண்மையான சாட்சி என்னவென்றால் அவர் மறித்து உயிர்த்தெழுந்ததே அந்த சாட்சி என்று அப்போசனாக இவர் சுத்த பவுல் எழுதியிருக்கிறார் அந்த இயேசு மனிதன் என்று சென்ற ஒரு மனுஷன் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது என்று கிறிஸ்தவ மதத்தை அழித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் இதனமா இயேசுநாதரை தேவன் அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவரை தரிசித்த அவர் மூலமாக தெய்வீக தெரிந்து கொண்ட பிறகு இவர்தான் அவர் வரக்கூடிய மேசியா இவர்தான் எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாக இருக்கிறார் என்று அப்போ சொல்லுகின்றார் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சாதாரண செத்து போன மனிதர்களை தெய்வம் என்று வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இத மாதிரி ஒரு தேவக்குமாரனாகி கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கான ஒரு பாக்கி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மகா பெரிய மேன்மை என்பதை நாம் உணர்ந்து ஆண்டதற்கு நன்றி செலுத்துவோமாக கல்வி மாணவர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினாலும் நினைப்பட்டுக் கொண்டு எத்தனையோ ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தில் இவைகளெல்லாமோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தங்களை உண்டாக்கின கடவுள் கண்டுபிடிக்க முடியாதபடி குருடலாக இருக்கிற நாட்களிலே நம்மை உண்டாக்கிற ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு பாக்கிய நமக்கு கிடைத்திருக்கிறதற்காக நாம் மேன்மையுடைய என்பதை தேவசமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து யோசாய தெருக்க தரிசி சொல்லும்போது இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாலாவது பிடிவாசிக்கலாம் அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் மாண்ட ராட்சஸர்கள் திரும்ப எழுந்திரார்கள் அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் மாண்ட திரும்பி எழுந்திரார்கள் வீரர்களை சாரித்து சங்கரித்து அவருடைய பேரையும் அழியப்பணி அப்படிப்பட்டவர்களை கொடிக்கண கிராம மக்கள் தெய்வம் என்று வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மறித்தோர்ந்து உயிரோடு தேவகுமாரனை வணங்குகிறோம் என்ற பெருமகிழ்ச்சி நம்முடைய உலகளில் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் வெட்கப்பட்டுக் கொண்டு மற்றவர்களு தப்பதுமாக இன்னுவார்களே இயேசுநாதர் கடவுள் ஒன்று ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியில் நாம் இருக்கிறோமே என்று சொல்லி வெற்கப்பட்டுக் கொண்டு கடவுளுக்கு ஆராதனை செய்கிற மக்களும் இருக்கிறார்கள் நாம் அப்படி அல்லாதபடிக்கு இதமாய் மிகவும் மகிழ்ச்சிகரமாக மருத்துவருக்கு ஆராதனை ஒருவர் தான் தெய்வம் என்பதற்கு ஆதாரம் என தெரியுமா மருத்துவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார் எந்த தெய்வங்களும் உயிரோடு எழும்பவில்லை என்பதை எல்லாம் மதத்தவருக்கும் தெரியும் செத்து போனார்கள் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள் மறிக்க வேண்டும் ஏன்னை உயிர் தழ வேண்டும் என்று இன்றைக்கு அநேகருடைய கேள்வி கடைகள் எழுப்பிக் இருக்கிறார் அப்படி மறிக்காத ஒருவரை மறித்து போனதாக சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் உயிரோடு எழுந்திருக்காத தெய்வத்தை எழுந்துவிட்டார் என்று சொல்கிறார் என்று அன்றைக்கு ரவிமார்கள் யூத மதத்தினுடைய பெருந்தலை ஆறும் அமீதமாக சொல்லி நேரடியாக கண்ட காவலர்களை பணம் கொடுத்து கண்மூடித்தனமாக சொல்ல வைத்து இன்றைக்கு மத சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர் இன்னும் உயிர்த்தலவில்லை மேசியா இன்னும் வரவில்லை யூத மதத்தவர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேசியா வரவில்லை ஆனாலும் அந்த யூத மதத்தின் அறிகா இஸ்ரோல் நாட்டில் இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது அவை குறித்தவர் கண்டுகொள்ளாமல் இருக்க இது ஒரு மத சடங்காச்சாரம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே பெரும் பகுதி மக்கள் அதை செய்கிறார்கள் அமெரிக்காவை செய்கின்றது அமெரிக்காவுடைய ஆதரவு நமக்கு தேவை என்று சொல்லி அப்படித்தான் அடங்கி இருக்கிறார்கள் தவிர இந்த யூதர் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் பிரியமான தேவஜானமே எந்த சமுதாயத்தில் வந்தாரோ அந்த சமுதாயத்திலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற காலத்திலே புறஜாதிகளாகி நாம் பேமலற்றவர்களாக அழிந்து கொண்டிருந்த நம்முடைய கண்களை திறந்து இவர்தான் தேவகுமார் இவர்தான் தேசியா இவர் உலக ரசிகர் என்பதை அறிந்து ஆராதனை செய்யபடியான ஒரு பாக்கியம் இணைத்திருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டு வரை நாம் சோத்தரிப்போம் ஒன்று குழந்தையர் ஐம்பத்தி அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் கூண்டு முதல் ஐந்து வரை உள்ள பவுல் சொல்வதை வாசிக்கலாம் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை நான் அடைந்ததும் ஒப்புவித்ததும் என்னவென்றால் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் படி நமது அடக்கம் நாளில் உயிர் திழந்து வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அப்போது சுத்த போல் சொல்லுகின்ற எந்த மார்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை குறித்து அவர் இப்படி சொல்ல வேத வாக்கியத்தின்படி பழையாட்டு சரித்திரத்தில் மிக நன்றாக தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷன் கமாலில் இன்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷத்தை வேத பண்டிகை நடத்தின வேதம் கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறான் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்தார் பிரஜாபதியானவர் மனு மீறித்தாலன்றி மனுமக்களுக்கு மீட்பு கிடைக்காது என்று இதுவரைக்கும் எந்த பிரஜாபதி பிரஜைகளுக்கு அதிபதியாக வந்தோம் யாரும் மணமக்களுக்காக மனு கர்மத்துக்காக மறிக்கவில்லை அவருடைய தப்பிதத்திற்காக சண்டையிலே போட்டு மண்டை உடைத்து சென்றிருக்கிறார்கள் பல தோல்விகளிலே மறித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வழங்கினாலே தவிர மனுக்குலத்துக்காக மறித்தவர் மனுஷனுடைய பாவத்துக்காக மறித்தவர் இந்த மகாபருஷத்தம் தேவன் என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறார் விவசாயத்திற்கு துரிசி சொல்லும்போது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் அவர் இப்படி சொல்வதை வாசிக்கலாம் விவசாயி மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் இடுக்கடலில் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் ஜீவனோடு தேசத்திலிருந்து அறப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார் பும்மார்கரோடு அவருடைய பிரையர குளி நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யமானோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை வாயு வஞ்சனை இருந்ததில்லை வாசிங்க கருத்தரோ அவரின் ஒருக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானவர் கை நாளை வாய்க்கும் என்று சொல்லி எஸ் ஐயா இயேசுநாதர் பிறப்பதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக இப்படி சொல்லியிருக்கிறார் குற்ற நிவாரண பணியாக ஒப்புக் கொடுக்கப்படும் போது நம்முடைய ஜனங்களுடைய பாவத்திற்காக வேத வாக்கி திரும்ப நம்முடைய பாவத்திற்காக மறித்து அடக்கம் என்னப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பரசுத்தாவியவர் சொல்லுகிறார் இயேசுநாத வாழ்க்கை நடந்ததெல்லாம் எல்லாமே வேத வாக்கியத்தின்படி ஒன்றை கூட அவர் செய்யவில்லை என்று சொல்லி பரசுத்த வேதாகமத்திலும் வாசிக்கின்றோம் இதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அல்லாமல் தாமாய் ஒன்றை செய்ய மாட்டார் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார் நமலாறுமதி இயேசுநாதருடைய பிள்ளைகளாகி இருக்கின்றோம் நம்முடைய விருப்பத்தை தான் செய்ய விரும்புகிறார் என்றுதான் விரும்பினாலும் என்று விரும்புகிற மக்கள் குறைந்து விட்டார்கள் உயிர்த்தெழுந்த நாளிலேயே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதான கட்டளை தெரியுமா தேவன் சொல்வதை நாம் செய்ய வேண்டும் நமக்காக உயிர் ஆண்டவர் நமக்காக கல்வாட்சியலில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் ஏதோ சூழ்நிலைக்காக மனுஷனுடைய அக்கிரமத்துக்காக மறித்து தான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தத்திற்காக வரவில்லை வேத வாக்கியத்தில் அப்படி எழுதி வைத்திருக்கிறார் உலகத்தை உண்டு கொண்டுமே பிலாவின் தீர்மானித்திருந்த தீர்மானத்தை நம்முடைய தீர்க்கத்தரசிகளுக்கு அதை வெளிப்படுத்தி இவ்வளதமாக குமாரம் தோன்றுவார் அவர் விதமாக மறித்து அடக்கம் எனப்படுவார் மூத மதத்துவர்களுக்கு இவர்களெல்லாம் கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது வருவார் என்று நான் இனி பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இனி மதத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்தி கிறிஸ்தவர்களுக்கு ராஜராக வருவதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தேவாலயம் கட்டி கொடுத்து அவனை தேவனைப் போல வைத்து ஆராதிக்கக்கூடிய காலம் அடுத்து வரப்போகின்றது அதனால் பிரியமான தேவகாரமே பேசிய அந்த உலகத்திற்கு வந்தது நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மறித்து அடக்கப்படப்பட வேண்டும் என்ற வேத வாக்கியங்களின்படி அவர் மறித்து அறிந்து இங்கே மறுசுத்த பவுல் தெளிவாக எழுதுகின்றார் மறுபடியும் பதினைந்தாம் அதிகாலம் நான்காவது சனவாசிகளம் மறிக்கம் பண்ணப்பட்டு வாக்கியா திருக்கரசாம் அதிகாரம் இரண்டாவது வாசிக்கின்ற நேரத்திலே இங்க திருக்கன விதமாக சொல்வதே வாசிக்கலாம் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளிலே நம்ம எழுப்புவார் அப்பொழுது நாமுடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று தீர்க்க தரிசி வாக்கிய திரும்பி கல்லூரி அவர் உயிர்த்தெழுந்திருக்கலாம் மறுநாளில் உயிர்த்தெழுந்திருக்கலாம் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று பரிசுத்தவன் மிக தெளிவாக வேத வாக்கிய திரும்பிகள் நடந்திருக்க என்பதை அறிந்தவுடனே அவருக்காக இதனுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார் இந்த வேத வாக்கியத்தை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டுமே இதற்கு சொன்னதை நிறைவேறிவிட்டதே இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்காக தீவிரமாக செயல்பட்டு மனுஷன் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம் என்று எழுதியிருக்கின்றபடி நாம் எல்லாரும் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மறித்தார் என்று பரிசுத்த வேதவாக்கி நமக்கு விளக்குகின்றது நம்மை பிளக்கமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் தலைப்பெண் கவலைப்படுவார்கள் கண்ணீர் வெடிப்பார்கள் ஒரு பாட்டில் பிளட்ட வேண்டுமானால் கொடுப்பார்கள் பிள்ளை பிழைப்பதற்கு நான் சாகப்போர் என்று சொல்லக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்காக தன்னுடைய பாசத்தினால் அப்படி செலவு செய்துவிட முடியும் ஆனால் நம்ம ஆனாமனுடைய சந்ததிகளாக உலகத்தில் தியமனத்தவர்களாக வாழ்ந்து கொடுத்த நமக்கு கொடிய பாதிகளாக தியமனுக்கு விரோதிகளாக சத்துருக்களாக நம்மை விடுதலையாக்குவதற்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக மறிப்பதற்கே சுனாதிரி உலகத்தில் வந்தார் அதை தேவனுடைய அன்பு என்று சொல்லி பரிசுத்த போல் மிக தெளிவாக எழுதுகிறார் ஒருவர் மறிப்பது அறிவு நல்லவனுக்காக ஒருவேளையில் ஒருவர் மதிக்க துணிவான் நம் பாவிகளாக இருக்கிற மறித்தனாலே நமது மீது வைத்திருந்த அன்பை விளங்க பண்ணினார் அன்பை சிவம் என்று சொல்லி அன்பு சிவம் அப்படின்னா ஒரு பெண்ணை நேசிக்கிறது கடவுளுமே ஒன்னு பெண்ணை சேர்த்து வச்சுட்டு அது அன்பு தானே தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பு எப்படி வெளிப்பட தெரியுமா நம்முடைய ஜீவனை மனிதனுக்காக கொடுத்தபடிதான் செத்து போயிருக்கிற மனிதன் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக சிந்த உலகத்தில் வந்தார் பெரிய பாத தேவ ஜனமே தமிழ்நாடு மூன்றாவது நாளிலை பிழைத்து அவரை தொடர்ந்து கொள்வோம் என்று தீர்க்க பரிசு சொல்லியிருக்கிறது போல அவர் செய்த தியாகத்தினுடைய வல்லமை நம்மை பிழைக்கச் செய்திருக்கிறது மறித்த போல நம்மை தேவனுடைய ஜீவனை இழந்து மறித்தவர்களாக வாழ்ந்து கொண்ட நம்மை இப்பொழுது ஜீவன் உள்ளவர்களாக மாற்றி இருக்கின்றபடி நான் யேசுநாதனுடைய உயிர்த்திறந்த தினத்தை கொண்டாட கடந்து வந்திருக்கிறார் நிறைய மறித்த நிர்வத்திலே கடவுளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பூங்குறங்கி விழித்து மரித்தோரை விட்டு வேறுபாடு அப்பொழுது கிறிஸ்துவரை பிரகாசிப்பார் என்று வேத வாக்கியம் சொல்வது ஒன்று வந்து பதினைந்தாம் மணி நாரம் இருபத்தி ஒன்று முதல் சில வசனங்களை வாசிக்கலாம் மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோடு உயிர்த்தணல் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மழிக்கிறது போல கிறிஸ்துவள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவரவன் நண்பன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் முதல் பலனானவர் கிறிசு பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார் என்று சொல்லி அப்போது வாங்கி வரிசை எழுதுகின்ற வேதத்தை மிக அதிகமாக ஆராய்ச்சி பண்ணினவர் நேரடியாக மூன்றாவணவருக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனோடு கூட பேசிய ரகசியங்களை அறிந்து கொண்டவர் அவர் சொல்லுகின்றார் ஆளாம் அனுசனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மருத்துவர்கள் உயிர்த்தலும் உண்டாகிவிட்டது அகினால் யோசனாதர் மனுஷனாக வர வேண்டியது அவசியமாகிவிட்டது ஆதாமுக்கு முந்தின ஆதாம் முன்னடையாளம் என்று சொல்லி அந்த ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் மறிக்கிறது போல பாவம் செய்யாதவர்கள் மரித்தேயும் ஆடுகின்றார் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது சொல்லி மறுசுத்தம் அவர் எழுதியிருக்கின்றார் அப்படி மரணத்தில் மக்களை உயிர்ப்பிப்பதற்காக பெரிய பணக்காரர்கள் ஐசீர்வான்கள் கேட்கிறார்கள் ஏனைய அந்த இயேசு வந்ததனால எங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் எங்களுக்கு தான் எல்லாம் இருக்கிறதே பின்ன அந்த இயேசை நான் கும்பிட வேண்டும் என்று சொன்னபோது வழக்குகின்றார் ஆதாமுக்கள் யாரும் மறித்து விட்டீர்கள் இப்ப நீங்கள் உயிரோடு இருக்கிறதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஜீவனை இழந்து போய்விட்டீர்கள் மனிதனுடைய தேவை என்ன தெரியுமா இறைவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்வதுதான் மனுஷனுக்கு தேவை ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கிறது சாகரவனு கூடந்து வீட்டை பெருசா கட்டாம போறோமே அந்த தோட்டத்தை வாங்காம போறோமே என்று உலக ஆசைகள்லாம் மனுஷனுக்கு இருக்கின்றது அதைத்தான் மனுஷன் விரும்புகிற ஆத்துமா எதை விரும்புகிறது என்பதை அறியாதபடியினாலே அந்த ஆத்துமா ஆசையை அடக்கிக் கொள்ள முடியாத மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறான் ஆசையை அழித்து விடு இல்லையே ஆவியை எடுத்து விடு என்று சிறியிருக்கு ஆவியை என்ன எடுத்துடலாமே தவிர ஆசை யாருக்குமே அழிக்க முடியாது செத்த அந்த ஆசைதான் சித்த பிறகு ஒரு ஒன்று கொள்ளணும்னா மறுபடியும் இப்படி ஆவிகள் அழைக்கழிக்கப்பட்டு அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறபடி ஏன் தெரியுமா அந்த ஆசை அடங்காமல் போனது காரணம் என்னவென்றால் ஒரு நாள் இறைவனுடைய வாழ்ந்து கொண்டிருந்தது போவனுடைய ஜீவன் மனுஷனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தது அவன் மகிழ்ச்சிகரமாக குறைவற்றவனாக எதையுமே குறித்து கவலையற்றவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த ஜீவன் அவனை விட்டு போனவுடனே பயமும் கவலை அவனுக்கு ஆரம்பித்து விட்டது அந்த ஜீவனை மறுபடியும் கொடுப்பதற்காக தான் இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசுநாதர் என்னப்பா தந்தார் கேட்டால் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டார் நம்ம அவங்க நல்லா இருக்கிறாங்களே இயேசுநாதர் என்ன தந்தார்னு எப்படி சொல்றது என்றுதான் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இனி என்னுடைய ஆத்மா மறிக்கிறார் இந்த ஆத்திரமா அந்த மாடி விட்டு பிரியும் போது இறை உலகம் செல்ல போகிறது மற்றபடி யாருக்கு எந்தவருக்கும் பர்வகம் கிடைக்காது கிறிஸ்துவனால் யாருக்கும் பர்வம் கிடைக்க போவதில்லை பர்வகை செற்றவனுடைய தேசம் அல்ல ஜீவன் உள்ள ஒரு தேசம் இயேசுநாதனுடைய ஜீவனை பெற்றவர்கள் மாத்திருந்தால் பர்மத்திருப்பார்கள் தவிர ஜீவனில்லாத யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள் ஆகிய நான் தேவ ஜனமே இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தபடியினால் ஜீவனை நாம் பெற்று வாழ்கின்றோம் அகனால் போல சொல்லும்போது மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தலும் உண்டாயிட்டு ஆகாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார் என்று அவர் வேதத்தில் நிறைய எழுதி வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சுதாகர் உயிர் தருவார் சிலர் நம்பி இருக்கிறார்கள் சிலருக்கு அது வந்தா சில ஒரு போதியான நம்பிக்கை அப்படி போலியா பிரசங்க மணி கொள் தங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாலே கிடைத்திருக்கிறது அது நம்பிக்கை சிவசை தடப்படத்தில் என்று ஒரு சடங்காச்சாரம் வைத்திருக்கிறார்கள் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஆராதனை அவர் அவரது பரிசுத்தாவி பெற்றவர்கள்தான் கம்பெனியில் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு சிவசை கூட இருக்கிறது பரிசுத்தாவி பெறாது போனால் ஒரு சடங்காச்சாரம் அதை வைத்திருக்கிறார்கள் பெங்க கோஸ்துகார் அதை மறந்துவிட்டார்கள் அவர்களுக்கு தெரியாமலே போய்விட்டது காரணம் என தெரியாமல் அத்திருப்தி திருப்தி அடைந்தவன் மிதிப்பான் முடிந்த காரியங்களை அடைய முடியாமல் இருக்கிறார்கள் பிடியவின் மூலமாக நமது தெளிவாக தேவந்தமுடி பக்தர்களுக்கு நம்முடைய மருத்துவம் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை இங்கே ஒரு மருத்துவ எழுப்பி அவருக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக ஏன் இறக்கம் செய்து நம்மையும் அந்த ஜீவனை பெற்றவர்களாக மாறச் செய்திருக்கிறபடி நான் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆதாம் எனக்கு தெரியாது ஆனாம் எனக்கு சொந்தக்காரன் அல்ல அவனுடைய மதத்தைச் என்று யாரு சொன்னாலும் அவனுக்கு அந்த மரணம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது பறக்கும் போதே மறித்தவனாகத்தான் பறக்கிறார் எவருக்கும் ஜீவன அவசியமாக இருக்கின்றபடியால் அந்த ஜீவனை கொடுப்பதற்காக யேசுநாதர் வந்தார் என்று பரிசுத்த வேதாக சொல்லப்பட்டது அடக்கம் பண்ணப்பட்டு பின்னர் அவர் உயிரோடு எழுந்தார் என்று பரிசுத்த வேலை நமக்கு படிப்பிக்கிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை வசன்களை வாசிக்கின்ற பெரும் மரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படியெல்லாம் இயேசுநாதர் மறித்து அடக்கு பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது போல நாமும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த ஜீவனுக்குள் வர வேண்டும் என்று திருமண மிக தெளிவாக காட்டுகின்றன தேவஜானமே வேத வாக்கியத்தை நாம் மாற்றி நிற்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது இருந்தாலும் போதாம் என்று ஆண்டு வரை ஒரு காரியமாகிவிட முடியும் வேத வாக்கியம் எப்படித்தான் சொல் வேத வாக்கியங்களின்படி அரியலமாக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தார் மக்களுக்கு எ கொடுத்தவர் அதை மாற்றி வைக்க மாட்டார் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் மறிக்காதவரில் அவருக்கு அந்த ஜீவன் கிடைக்கிறது இல்லை அவனுக்கு அந்த தண்டனை மாறுகிறது இல்லை அகினால் ஒருவருக்கு ஒரு ஒரு மறிக்கலாம் உலகத்துள்ள எல்லாருக்காகவும் எல்லாரும் பிரஜாபதியான மதித்தபடி நான் எல்லாருக்கும் வாழ்க்கை அமைத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாகரோயிலுக்கு கூடியிருந்திருக்க நம்ம எல்லாரும் இந்த ஜீவனை பெற்றிருக்கின்றோம் எப்படி அதை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லி கற்றுத்தருவதை நாம் அமர்படியும் வாசிக்கலாம் வாசிக்கிறபடியும் கிறிஸ்து ஏசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படியே அந்த மரணத்துக்குள்ளாக நாமளும் சேர்ந்தால்தான் அந்த ஜீவன் நமக்கு வர முடியும் என்றும் மிக தெளிவாக எழுதுகின்றார் கிறிஸ்தியாக ஞானசானம் பெற்ற நாம அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசாணம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா கிறிஸ்து மருத்துவாலே கிறிஸ்து மரித்தோர் போலும் புதிதான ஜீவனுள்ள நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி மரணத்துக்குள்ளாத ஞானஸ்தானத்தினாலே கிறிஸுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் மரணத்துக்குள்ளாத ஞானஸானத்தினாலே கிறிசுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் தெரியும் பிரியமான தேவ ஜனமே இப்படி கிறிஸ்து குழுவாக மறித்து அடக்கம் உயிரோடு வர வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அறிந்திருக்கின்றபடிதான் குழந்தைகளுக்கு இதுதான் ஞானம் என்று சொல்லி மாற்றியமைத்து விட்டான் என்பது அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தெரியுமா தேவனுடைய வார்த்தைகளை மாற்றியமைப்பது மக்களுக்கு அதிகாரம் கட்டளை மாற்றி போதிப்பது அவருடைய வேலையாக இருக்கின்றது அதை ஏற்றுக்கொள்வது எல்லாரும் நிறைவன விட்டு விலகி போய்விடுகின்றார் ஆதிமனுஷனாகி ஆதாமிய வாழும் பாவமறியாத பரிசுத்தமான பிள்ளைகள் நேரடியாக உண்டாக்கப்பட்டவர் தேவனை போலவே உண்டாக்கப்பட்டவர்கள் எந்த செல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு இருந்த போதிலும் அங்கே சர்ப்பம் சர்ப்பத்துக்குள்ளே சாத்தான் சென்றான் என்று எழுதியிருக்கிறது கவனமாக நம் ஜீவனை பெற்றிருக்கிற நம்மை ஜீவனை எடுக்க வைக்க வேண்டும் என்று போராடுகிற காலமாக இருக்கு அவன் கொல்லவும் அறிக்கவர்கள் ஆனின்றிக்கு வராது என்று இரையேசி சொல்லி இருக்கிறபடினால் மிக கவனமாக கற்றுக்கொண்டு உபதேசத்துக்கு மாறானவர்களை சொல்லுகிற யாரிடத்திலும் பழக்கம் வைத்துக் நீங்கள் போய் அவர்களுக்கெல்லாம் அவர்களை புதுப்பிக்கலாம் என்று சொல்லி என்ன விட ஆதிர்கள் அந்த நிலை அடைந்து விட்டார்கள் இறுதியை வஞ்சிக்கப்பட்டது போட இறுதியை வஞ்சிக்கப்பட்டிருக்குமோ என்று சொல்லி பயப்படுகிறேன் என்று பூசணாய் அவர் சுத்த போல் சபையார் கழிதியிருக்கிறார் அதனால் தேவச்சானமே இதை மறித்து அடக்கம் உயிர வேண்டும் என்று சொல்லி வாக்கியம் சொல்லுகின்றது மேலும் புதிதான நடந்து கொள்ளும்படிக்கு மரணத்துக்குள்ளாகும் ஞானத்தினாலே அவரோடு விட அடக்கம் ஞானஸ்நானத்திலே மரணம் அடக்கம் என்கிற ரெண்டு சத்தியம் நிறைவேறது அதை தப்பிதமாக கொடுத்து விட்டால் நிச்சயமாக அந்த சத்தியம் செயல்பட மாட்டார் ஒரு டாக்டர் ஒருவர் குடும்பமாகல்றா சபையேற்று வீட்டில் கிடைக்காது நீ எல்லாம் போவீங்க பாசிட்ட அப்படி சொன்னாரு அவங்களை வேதனைப்படுத்த முடியாது சொல்லி போறேன் சரியா சொல்ல தெரியாம புதிய விசுவாசி எப்படியா சொல்லி மக்களுக்கு அவங்க தாயில பேர் வேதனைப்படுத்தி தலப்புனாருக்கு ரொம்ப வருத்தம் என்னடா இப்படி உங்க பாசிட்டிவ் எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எங்களை பத்தி ஏன் அவர் அங்க பேச வேண்டும் என்று சொல்லி அவருக்கு வருத்தமாக கேள்வி கேட்கணும் வரச்சல் உபேசம் கேட்கணுமா சபைக்கு வரும்போது வர்றேன்நேரி சபைக்கு ஒரு பண்டிகை ஆராதனைக்கு போய் நடத்தி விட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போகலாம் இருந்துச்சு எங்க போனோம் தாயார் இருந்தா போனாரும் உபசரித்தார்கள் உட்கார அவர் கேட்டார் நாங்கள் பரவத்துக்கு போக மாட்டோம் என்று நீங்கள் அது எப்படி உங்களை எங்களுக்கு தெரியாது சந்தேகம் என் பையன் உங்களை சொல்லவில்லை பரலோகத்துக்கு யார் போவார்கள் யார் போக மாட்டா என்று சொல்லி இருக்கிற வார்த்தை தான் பிரசங்கிக்கின்றபே தவற யாரையும் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லுவதில்லை என்று சொன்னதற்கு அவர் அப்படின்னா நாங்க போக மாட்டாம முடிவு செய்து கொள்ளணும் ஏன் போவீங்க ரட்சிய போக மாட்டீங்க து மா பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் தடவை அந்த வசனத்தை விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் பெரிய சின்ன பிள்ளையில ஞானஸானத்தை எடுத்துட்டு ஒத்துமான தேவானமே அவருக்கு ஒரு விளக்கு கொடுத்தேன் இது செழிப்பாக இருக்கலாம் நன்றாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பாட்டு பாடலாம் ஜெயம் பண்ணலாம் கடைசியிலே பலன் பூஜ்ஜியமாகிவிடும் விசுவாசியோ என்ன தேவைக்கான மரச்சீனி கிழங்கு கப்பக்கிழங்கு சொல்லுவாங்க அந்த மரச்சீனி கிழங்கு குச்சியில குச்சியால் கலங்கு வைக்கிறது அந்த குச்சியை ஊட்டு பகுதியில் தலைகளாக ஊனி வைத்து அது மாறும் வளரும் மரமாக மாறும் என்ன வைக்காது தெரியுமா கிழங்கு வைக்காது அந்த கிழங்கு எடுக்கிற நாட்களை மூட்டை பிடிக்கும் இருக்காது கவனமாக பெரிய ஆட்களை சின்ன பிள்ளைங்களை குச்சி வெட்டுறவங்க மூட்டு பகுதிக்களை வச்சு வச்சுதான் அடிக்கடி கட்டி வச்சிருப்பாங்க அது விஷயம் தெரிஞ்சுதான் தலைகளா மாத்திட்டா எல்லாமே தலைகளாகத்தான் இருக்கும் அகையினாலே உங்களுக்கு சொன்னாங்க ஆனா தலைகளாக மாத்தி வச்சுட்டாங்க அருமையான தேவந்த தேவனுடைய வல்லமை எப்படி மனசில் பெற்றுக் கொள்வது எப்படி அடைந்து கொண்டு இயேசுநாதர் மறித்து இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றபடியினால் அதற்காக இயேசுநாதர் மறித்த ஆரம்பிச்சு வேதம் சொல்லு பறித்து அடக்கு மண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு வந்தார்கள் ஏன் மறிக்க வேண்டும் ஏன் அடக்குமண்ணப்பட வேண்டும் அதற்கு பின்னால் ஏன் உயிரோடு நம்ம சிறுவில் இருக்கும் போதே அந்த கேட்டால் இப்போ இறங்கி வாருமே சிறுவில் இருந்து அப்ப நாங்கள் தேவகுமார் விசுவாசுகிறோம் என்று சொல்லி கேட்டார்கள் அதற்காக இறங்கி வரவில்லை பிதாவினுடைய கட்டளை வேத வாக்கியத்தின்படி வேதம் எழுதியிருப்பது எதற்கு தெரியுமா மனுஷனுடைய பாவத்தில் விடுதலை ஆக்கி அவன் பாவ மன்னிப்பை கொடுத்து ஒரு பரிசுத்தாவி கொடுத்து தேவக்குமாரனை போல தேவனை போல நமதை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேதம் எழுதி நம்மிட கருத்தில் வாக்கிய தப்பிதமாக பிரசங்கித்து மக்களை தப்பிதமாக நடத்துகிற கூட்டங்களும் இன்றைக்கு உயிர்த்திழந்த பண்டிகையை கொண்டாடிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக அமீதமாக பணமத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடுத்த ஐந்தாம் தோசனை வாசிக்கலாம் அவருடைய மரணத்தின் சாயிலும் இடைக்கப்பட்டு வருவதால் அவர் உயிர்த்தழிப்போரே மரணம் அடக்கம் உயிர்த்தேடுதல் மறுத்த ஆட்களே மல்லாக்கா தான் குளியில வச்சு அடக்கம் பண்ணுவாங்க கமுத்தி போட மாட்டாங்க அவர் ஸ்டைட் ஆகுக்கார வச்சு மண்ண போட மாட்டாங்க மல்லாக்கா தான் ஏன் அது எல்லாருக்கும் தெரியாது ஒரு உயிர் தேர்தல் ஒரு நாள் நடக்கப் போகின்றது அகிலாவது உயிர்த்தெழுவில் அவர்கள் அப்படியே மேல் நோக்கி வர வேண்டும் என்பதற்காக தேவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தேவருடைய பிரசனத்தை கண்டு சட்டத்தை கேட்டவர்களுடைய பாடி அப்படியே உயிரோடு எழுந்து வர வேண்டும் என்பதற்காக எல்லா பாதையிலும் ஒரு உயிரோடு அகிராத உயிர் தழுவில் அவர்கள் வெளியே வருவதற்காக அப்படி அடக்கம் பண்ணப்படுகிறது என்று சொல்லி வேதன் தெளிவுபடுத்துகின்றது ஞாயிற்றே தப்பிதமாக மூழ்கி கொடுக்கின்றவர்களும் தப்பிதமாக கொடுக்கிறார்கள் சிலர் மல்லாக்கா கொடுக்கிறார்கள் சிலர் கமுத்தி கொடுக்கிறார்கள் நேரம் எடுத்துருவார்கள் அவரை பிடிச்ச ஒரு அமக்கமைக்கு வெளியேற்றுவாங்க சிலர் மூன்று நடவு முக்கிறாங்க புதா குமார் புதாவுக்கு ஒருக்கா குமாரனுக்கு ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஆசைநாதன் கூட ஞாயசானம் கொடுத்தார் என்று அந்த காந்தாதி மந்திரிக்கு பிடிப்பு உபதேசம் ரத்துல போய் கொண்டிருக்கின்ற பொழுது உபதேசம் எங்கிருந்து ஆர்வமாக தெரியுமா ஞானசாணத்திலிருந்து ஆரம்பமாக கள்ள பிரசிகள்ங்கள் கன்ஷன் கூட்டங்களை நடத்தி ஞானத்தை பற்றி ஒரு வாரத்துக்கு சொன்ன இடத்துல கூட்டத்துக்கு வர மாட்டாங்க சிலர் மனம் திரும்பி இருக்கிறான் இயேசுநாத இடத்துல சில நன்மைகள் கிடைக்கும் கவலைகள் மாறும் என்று சொல்லி அருமையான தேரமே அப்படி ஒரு கூட்டத்தில் யார் வந்து டூர் போயிருக்கும் போது அவங்க டூரிஸ்ட் டைரக்டர் சொன்னாரு ஞானசாமி நாளைக்கு யோர்தான் இதில் ஞானசாணம் எடுப்பாங்க அங்கிருந்த ஆட்சியில ரெண்டு மூணு பெண்கள் ஆக்கிட்டு வந்தாங்க நாளைக்கு யோர்தான் நிதியம் எடுப்பீங்களா ஞானசாணம் எடுப்பது தகுதியா இருந்தா ஞான சாந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் தகுதின்னு சொன்னா நாங்க எல்லாம் களத்துல சொல்லுங்களோ ஏற்கனவே அப்படிப்பட்ட <Glen> <University> ஆலோசனை சிலர் கொடுத்துருக்காங்க அங்க போய் ஞானசானம் கொடுக்கணும் சொல்லி காலையில் வந்தாரு பரவாயில்லை வீட்டை வந்தாரு இப்ப நாட்டு மாட்டாருன்னா பேசிட்டு இருந்தோம் அந்த பெண்களை தான் ஒரு முட்டை தண்ணி கூட இருக்காது கரண்ட் அளவு தண்ணியில கொண்டு விட்டாரு தண்ணி கோரி முதல்ல அந்த சடங்காச்சாரத்தை மொழி நான் தண்ணியை குத்துனாரு அதுல ஒரு ரொம்ப முக்கி கொடுங்கயா அப்படின்னு சொன்னாங்க குடி ஆளும்பு நல்ல குடி வச்சு தலையை மாத்திரம் முகத்தை மாத்திரம் வச்சு குளிக்கிற மாதிரி அருமையா பக்கத்தில் பெரிய கூட்டம் வெளிநாட்டு ஆஸ்திரேலியா இருக்கிறார்கள் பெரிய கூட்டம் எல்லாம் இன்றைங்கி தரித்து பாட்டுகள் பாடி ரொம்ப அமர்கலமாக தான் கேன்சார் நடந்தது அதை போய் என்ன பண்றாங்க பார்க்கலாம் சொல்லி அது கொடுக்கும்போது எல்லாரும் தண்ணீருக்குள்ள வரிசையா நிற்கிறாங்க அங்க பாவரிக்கு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அந்த ஆட்களும் சொல்றாங்க பெண்களும் ஆண்களும் போதை தோல்லை கை வைக்கணும் அந்த எடுக்கிற ஆட்கள் போதை தோல்லை கைக்கணும் இவரு அவருக்குறாங்க பழையபடி எந்திரிச்சி மாதிரி இரண்டாவது குமாரனுக்கு முங்குறாங்க அவர் மூணு தடவை மங்கி எடுக்கிறாங்க பாவ பரிதாபமா இருக்கு அவரும் மூங்குறாரு அவர் ஞானசாமி எடுக்கிற அவங்க இவரும் மூணு தடவை அவங்களுக்காக முங்குறாரு நான் நினைச்சிட்டு அவருக்காக தண்ணீர் சுத்தமாக்குறார் போல ஏன்னா வேலை வாக்கியத்தை நினைத்துக் கொண்டு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நாட்டுலான் கையிலிருந்து பிடிக்க கொண்டு போய் செத்து போயிட்டார் சொந்தக்காரங்கள கேஸ் போட்டாங்க அண்ணனை கொண்டு போய் தம்பியை கொண்டு போய் கடலி கொண்டு அவர் நீதிபதி ஒரு கிருஷ்ணனாக இருந்ததுனால கேஸ் அமைதியாக விசாரித்திருக்கிறார் இவர் கொஞ்சம் வயது கூடுற ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆளுதான் இவரு கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு ஏன் அவரு கையிலிருந்து போயிட்டாருன்னு நினைக்கிறீங்க இவரு கடவுடைய மனுஷன் ஞாயிறாசாரம் எடுக்கும்போது இதுவரைக்கும் அந்த வரலாற்றுல கேள்விப்பட்டது கிடையாது ஞானசாதம் எடுக்க வந்தவன் ஞானசாதம் எடுக்கும்போது செத்து போட்டோம் அப்படிங்கிற சரித்திரத்தை கேட்டது கிடையாது ஏன் அப்படி நடந்திருக்கு நினைக்கிறீங்க இவர் சின்ன ஞானசாணம் பெற்ற பிறகு கோடியே பாயி ஆயிடும் உடனே எடுத்துட்டாரு நினைக்கிறேன் பெற்ற பிறகு கொடிய பாதி ஆயிரம் ரூபாய் நாளைக்கு போய் அதை கொல்லி அன்று எடுத்துட்டாரு பாவத்துக்கு பாவத்துக்கு மதிக்கிறது தானே ஞானசாமி பிறகு எப்படி கொடிய பாயும் ஆக முடியா அவரு கேட்டுக்கிற டவுட் கொஞ்சமா கேட்டு எப்படி ஞானசான் கொடுத்தீங்க எந்த நாமத்துல கொடுத்தீங்க அது பிதாகுமார் நாமத்துல கொடுத்தோம் சரி எத்தனை தடவை முக்குனீங்கன்னு சொல்லி அவர் ஒரு டவுட் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் மூடு தடவை அப்படின்னு இவர் சின்ன மூணு தடவை தடவை தெரியாம சரியா அப்ப அடக்கம் பண்ணுறவங்க ஒரு தடவை முக்கி குடியெல்லாம் மூணு நபரும் எடுத்து ரெண்டாவது தோண்டி போட்டு இப்படி பண்றது நடக்கமா என்று சத்தம் எச்சரித்த அறியாமையில் செல்வதற்காக மன்னிப்பு தருகிறேன் என்று உலகமெல்லாம் தற்புதமாக போய்கொண்டிருக்கின்ற அகிலாது இரவன் கடைசி நாள் ஒரு மருசுத்தவான எழுப்பி ஒரு சபை எழுப்பி சத்தியத்தை மிக தெளிவாக மக்கள் கற்றுக் கொடுத்து இப்படித்தான் ஞானசாரம் பெற வேண்டும் பாவத்துக்கு மறித்து அடக்கம் என்னப்பட்ட பிறகுதான் உயிர்த்தெழுந்து வர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியத்தில் தண்ணியில் முக்கிற மாத்திர சொல்லல அதுக்கு முந்தைய அவர் மறித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மறித்தவரைத்தான் அடக்கப்பட வேண்டும் இந்த விஞ்ஞான யுகத்தில் அதாவது மறித்த பிறகு அடக்கம் பண்ணினார்களா அடக்கம் பணின பிறகு மறித்த பாடி பரிசோதனை கண்டுபிடிக்கிறார்கள் பாடிய தொண்டை போட்டிருக்கிறது செத்த பிறகு பிறகு செத்துதா சொல்லி பரிசோதிப்பதற்கான அறிவுகள் இன்றைக்கு மக்களிடத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அது எப்படி தெரியுமா செத்து போட்டாங்க முதலில் செத்து பாடியில பிளடே இருக்காது மாமிசத்துல உயிர் எங்க இருக்கு தெரியுமா ரத்தத்தில் இருக்கிறது அந்த ரத்தம் எல்லாம் செத்து போடுற ஒன்று எழுதி தொங்கின பிறகு இருக்குமான இந்த பிளட் பேங்க் ஹார்ட் மெடிக்க ஆரம்பிச்சிருக்கும் உடம்பு முழுவதும் உள்ளி விடுகிறது அந்த அறுத்து பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு தீமை நடந்திருக்கிறது செலிடி போயிடுகின்றது அதனால அருமையான தேவஜானமே யான ஸ்நானம் ஒரு மனுஷனை பாவத்துக்கு மறிக்க வைத்து பின்னர் அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் அடிப்படுகிற ஒரு மறித்து அடக்கம் பின்பு உயிரோடு எழுந்த ஆரம்பிச்சி பரசத்தை எழுதுகின்றார் மேலும் மகிமினாலே கிறிஸ்து மருத்துவ நாமும் புதிதான ஜீவன உலக நடந்து கொள்ளும்படிக்கு அப்படி மரணத்துக்குள்ளாக ஞானசானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் மரணத்தின் சாயில் இணைக்கப்பட்டதானால் உயிர்தொழிலின் சாயிலையும் இணைக்கப்பட்டிருப்போம் ஒரு கதையை நடத்துவதற்காக வரவில்லை பார்த்து ஆறு கலுவாரி சிறுமியை தூக்கிட்டு போறதை பார்த்து அடக்கம் சிரிப்பதற்காக அழுவதற்காக ஒரு வரவில்லை நாம் அவரோடு கூட மறுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து அவரை போல புதிதான ஜீவன் உடலாக நடக்க வேண்டும் என்பதற்காக வந்தார் என்று மருசுத்த பால் மிக தெளிவாக எழுதியிருக்கிறத நாம் இங்கே வாசிக்கின்றோம் பெரிய மாணவனே மரணத்தின் சாயலிலே மரண்பிலே பாவத்துக்கு மீறி அனுபவம் ஒரு நரம்பு பிளட்ல நரம்பு வெட்டப்பட்டு விட்டது என்றால் அதுக்கு உடனே பஸ்ட் பண்ணி ரத்தத்தை நிற்பாட்டி ரத்தத்தை ஊறுவதற்காக அதற்கான சிகிச்சை செய்து பாதுகாக்கின்றது போல அந்த ரத்தம் வெளியே போன உடனே ஆள் செத்து போயிடும் அதுபோல நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் வெளியே போன உடனே அறிக்கை செய்து வெளியே விட்ட உடனே மறித்து விடுகின்றது கற்றுக் கொடுத்தபடிய குறித்து மனாந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தான் பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் போய் அவரிடத்திலே பாவ செய்து யோகதானதிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் மறித்து அடக்கம் என்னப்பட்டார்கள் அருமையான தேவஜானவே ஆழமான சத்தியத்தை நமக்கு தலைமையின் மதமாக கட்டித் நம்மையும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் நாங்கள் இனி பர்லவத்துக்கு செல்வோம் என்று செல்லக்கூடிய காணப்பட வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் எதற்காக அறிவிருக்கிறது என்று கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்று சொல்லி நெல்லை அத்தி சாதனத்தில் ஒரு பிஷப் இருந்தார் ஒரு புத்தகப் பிராயத்தில் கல்லூரியில் படிக்கும் பொழுது விடுமுறை நாளிலே அவருடைய மாமா அவர் குருவானவரா அவர் வீட்டுக்கு அவர் விருந்து விடுமுறை நாளை கழிப்பதற்காக அப்படி போயிருக்கும் போது பக்கத்துல ஒரு சிங்கள வாலிபன் புதிதாக திருமணம் முடித்தவன் மனைவிக்கு பிசாசு பிடித்து விட்டது அவர் வந்து உடனடியாக அவங்க மத புத்த மத குறுக்கடத்துல போயிருக்கா மருத்துவமனைக்கு போயிருக்கலாம் மந்திரவாத இடத்துல போயிருக்கலாம் அப்படி போகாதபடிக்கு பக்கத்து வீட்டுல இரு குருவானூர் இருந்தபடினாலே குருவான வந்து சொல்லி இருக்கிறான் ஐயா என்னுடைய மனைவிக்கு பிசாசு பிடித்திருக்கிறது நீங்கள வந்து கொஞ்சம் அதை துரத்தல் குருவானூர் கைகாலலாம் ஆட ஆரம்பிச்சுதான் நம்ம சரித்திரத்திலேயே கிடையாது பே விரட்டுறது இவன் என்னடா நம்மள பேயவிரட்ட கூப்பிடறானு சொல்லி சொன்ன தம்பி நாம் பே விரட்டுக்கு சொன்னது யாருன்னு கேட்டாரு ஐயா நான் கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன் அங்கே கொஞ்ச நேரம் சண்டை கிளாஸ் சொல்லித் தருவாங்க ஊழியக்காரர்களுக்கு நோய்களை குணமாக்குவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லித் தந்தார்கள் அதை நான் மனதில் வைத்துதான் உங்களுடைய கேட்க வந்திருச்சிருச்சுதான் தேவையுடைய மனிதனுக்கு தேன் கொடுத்திருக்கிறார் அதிகாரமா எதுவுமே இல்லாதபடி பைபிளை கொஞ்சம் படித்துக் கொண்டு ஆணும் பிரிங்க அலைகிற கூட்டங்கள் பெருகிவிட்டது அப்படி சொன்னாரு அவர் பைபிள் தரப்பா கொண்டு மனைவி தலையில் இருக்கும் போது ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களுக்கு ஆலோசனை எழுதியிருக்கிறார் அவரும் பெய்வரிட முடியாத ஆளுதான் அதனால் எல்லாரையும் தெரிந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனால் யாரும் அதை செய்ய முடியவில்லை வேத புத்தகத்தை தலையில் வைத்தால் பேய் ஓடும் நோய் மாடும் என்றுதான் அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் தெரிந்திருக்கிறதே தவிர என் வேத புத்தகத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறது மகத்துவங்களை எழுதிய கைகளிலே கொடுத்தேன் அதை அந்நிய காரியமாக எண்ணி விட்டார்கள் என் வேதத்தை மறந்தபடியினால் நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஓசியாத்திற்கு தரிசி சொல்லுகிற வாசிங்க எடுத்தவங்க ஓசியாத்திற்கு தரிசின் புத்தகம் எட்டாம் அதிகார பணி இரண்டாவது வசதம் வேதத்தின் மகத்துவங்களை எழுதியவர்களுக்கு கொடுத்தேன் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் ஏதோ ஒரு புத்தகம் அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கிறது இப்ப எங்க நேரம் இருக்கும் இந்துதான் எண்ணுகிறார்களே தவிர பிரிய மாத தேவ ஜனமே யாசிங் நாலாவது நாலாவது அதிகாரம் ஆறாவது தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகிய பிள்ளைகளை மறந்து விடுவே எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வெடிக்கிற நம் காண்களோட பிள்ளை கட்டுப்பிட்டாயா மோசமாயிட்டாயா ஜோ பண்ணுங்க என்ன காலந்தரிமாறு தெரிந்து கொண்ட வேதத்தை மறந்து விட்டாயே கைகூற்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்து விட்டாயே அகினால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் என்று சட்ட புத்தகம் புத்தகம் என்று ஆராய்ச்சி அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவன் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒயில் ஒரு அப்பா அம்மா சொத்து எழுதி அந்த பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா அந்த வேத புத்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறது பார்க்க கூட உனக்கு மனமில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆசிர்வாதனை பெற்றுக் கொள்ளவே முடியாது அருமையான அதை நாம் மறந்து போயக்கூடாது உணர்வு நாள் நமக்கு வர வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றது மனிதனை பரிசுத்தமாக்குகிற ஒரு புத்தகம் சொன்னால் அது இந்த வேதம் தான் பரிசுத்த வேதமாகவும் போது அடைந்து கொண்டு நாள் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது சென்னையிலிருந்து வந்துட்டு இருக்கிறோம் எங்க பொண்ணால ஒரு பெரியவர் இருக்கிறார் அவருக்கு அறுபத்தி ஐந்து வயசு ஆகிவிட்டது அதாவது பென்ஷன் ஆகி நெல்ல நெல்லையில வேலை பார்த்தவர் கார்பரேஷன்ல அங்கிருந்து ரிட்டைர்ட் ஆகி மகாவீட்டிலும் என்று ஆசிரியர் இருக்கிறார் இந்த பென்ஷன்கள் எல்லாம் ஓய்வூதியம் வாங்குறவங்க எல்லாம் ஐந்து ஆண்டுக்கு ஒரு தடவை வங்கி இழப்பு தலை காட்டல உயிரோட தான் இருக்கிற சாகல் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்களுக்கு ஓய்வூதியம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதுக்காக மகளுடைய பேரவருகனையும் கூட கூட்டிக் கொண்டு அவர் வருகின்றார் நாங்கள் ஏழு மணிக்கு மாலையில ஜம் பண்ணி பயன் படிச்சிட்டு இருக்கிறோம் அதை பார்த்து இருந்தார் அவர் பார்த்துட்டு பயம் நடிச்சு முடிச்சபோ சொல்லுவார் எனக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் சொல்லி தருவீங்களா நாளை காலையில் எட்டு மணி வரைக்கும் பிரயாணம் எழுப்பி இறங்க போறோம்னு விரும்ப எனக்கு பயம் ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களே என பிராமின்னு பயம் கேட்கறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்லி கொடுக்குற அவருக்கு வரலாறு பிரயோஜனமா இருக்காது அப்படின்னா கொஞ்ச நேரம் தியானித்த பொழுது அன்ற ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ல சொன்னார் பேசலாம் அறிஞர்கள் எழுதின நூல்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிற விளக்க ஆசிரியர்கள் தப்பிதமாக பொருள் எழுதி விட்டார்கள் நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது சொல்லி சொன்ன அவர் சொல்லுவாரு இல்ல சார் அறிஞர்கள் தானே மொழிபெயர்க்கிறார்கள் விளக்கோரு எழுதுறவர்கள் எல்லாரும் பெரிய பெரியவாக்க பட்டதாரிகள் தான் எழுதுறார்கள் அது எப்படி தப்பாக எழுத முடியும் சொல்லி சொன்னார் இல்ல பிழக்கம் எழுத்துக்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கலாம் எளியினருடைய கருத்து தெரியாது தானே அப்படி திடீர் ஒன்று ரெண்டு காரியம் சொன்ன அந்த காலத்தில் நீர் நிலைகள் ஊரணியில தான் நீர் ஊர்ல ஒரு குளம் கிடக்கும் எல்லாரும் குடிக்கிறதுலாம் தண்ணீர் எடுப்பாங்க அந்த தண்ணீரை சேவைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த தண்ணீரை சுற்றிலும் கல்வெட்டுகள் அந்த ஊர் நீ சுற்றில கல்வெட்டு அதுல வாசகம் எழுதியிருக்குமா தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காது அப்படினா தாயை அசூசிப்படுத்தினாலும் தண்ணீரை அசூசிப்படுத்தாது என்பது அதனுடைய வாசகமா உன் தாயினை அசூசிப்படுத்தினால் உனக்கும் தாய்க்கும் கேடு வரும் தண்ணீரை அசுசிப்படுத்தினால் குடிக்கிற எல்லாருக்கும் கேடு வரும் என்று தோரணையில தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்க எழுதி போட்டிருந்தது இந்த காலத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா சொல்லுங்க சார் சொல்றேன் சொல்லியிருக்கிறார் கற்க கசடுக்கார கற்பவை கச்சபின் நறுக்க அதற்கு என்று சொல்லி இருக்கிறார் ஒரே ஆசிரியர் என்னென்னிருக்காரு தெரியுமா படிக்க வேண்டிய நூலை பிழை இல்லாமல் படி பிழை இல்லாமல் படித்த பிறகு படித்த கல்வி கேட்டபடி நட்பீதமான நூலை பிழை இல்லாமல் படிச்சிட்டு அதை படித்த கல்வி கேட்டபடி நடக்கு யோசித்தார் இன்றைக்கு உலகத்திலே எழுதப்படுகிற நாவல்ஸ் எல்லாம் இளம் வாலிபனுடைய உள்ளத்தை அழுக்கடையை செய்து கொண்டிருக்கிறது அவருக்கு சொன்ன உடனே வாலிபன் ஒரு நாவல் படிச்சுட்டே இருந்தான் அதை மூடி அப்படியே குண்டிகளை வச்சிட்டாத்து பாருங்க சார் நல்ல புத்தகம் படிச்சா அங்க அப்படி தவிர ஆரம்பிச்சார் அப்படின்னா இந்த அழுக்கடைந்த இதயத்தை யார் தொலைக்கிறது அசடு என்று சொன்னால் பிழை அல்ல தப்பிதம் என்று சொல்லவில்லை அழுக்கு கசடு என்று சொன்னால் அழுக்கு ஒரு பிள்ளைமுகத்தில் அழுக்கு ஏண்ட அசடு வெளியே மூஞ்சி களியிட்டு வாடா சொல்வது போல அசடு கசடு என்று சொன்னால் எல்லாமே அழுக்கை குறிப்பிடுகின்றது அகில கற்க கசடு கற்பவை கற்றபை நெருக்க அதற்கு தகவல் வலுவை சொல்லி இருக்கிறாரே அழுக்கு நீங்கக்கூடிய நூலை ஒரு இதயத்தில் உண்டாயிருக்கிற அழுக்கு நீங்கக்கூடிய நூலை படி படித்த பிறகு அழுக்கு இல்லாமல் நட என்று சொல்லி இருக்கிறார் சொன்னதும் அவருக்கு ஆச்சரியம் ஆயிட்டு இந்த புத்தகம் என்ன தெரியுமா இந்த புத்தகத்தை எடுத்து காட்டியாகவும் இருக்கிற அழுக்குகள் மாறி போயிட முடியும் அதற்காக இறைவன வேதம் என்று சொன்னால் சைலன் ஆயிட்டார் கிறிஸ்தவ மதத்தவர்களை வைத்துக் கொண்டு அழுக்காகவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் வேதத்தில் இருக்கிற எல்லாம் வாழ முடியுமா அப்படியெல்லாம் செய்ய முடியுமா கடவுளியானே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள் புதிதான ஜீவர் நடந்து கொள்ளும்படி பிதாவின் மகிமையினாலே மறித்து வருது போல நாமும் புதிதான ஜீவர்களுடன் நடந்து அப்படி மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் என்னப்பட்டு விட்டது இப்பொழுது வெளியே வந்திருக்கிற ஒரு புதிய மனுஷன் இப்பொழுது கிறிஸ்து குளாக வந்துவிட்டான் என்று கிறிஸ்துக்குள் இருப்பான் பழைய ஒளிந்து போயினார் ஆண்டு விற்கு ஆராதனை மாற்றி இருக்கின்ற பொழுது இந்த படத்தில் பழைய சுவாமிகள் புளித்த அனுபவங்கள் வராதபடி மிக கவனமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளும் யேசுநாதிரி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டது உயிர்த்தெழுந்ததெல்லாம் நம்மை ஒரு புதிய சிறிஸ்டியாக மாற்றுவதற்காக மறிக்க செய்து அட வைத்து தம்மோடு புதிய மனுஷனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அடக்கம் சொல்லுகின்றது அவர்களுக்கு ஜீவன் தான் நமக்குள் இருக்கிறது எல்லா இடத்துல கேட்போம் கிறிஸ்துவ கேட்போம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார்கள் இந்த பிள்ளைகள்லாம் அவர்கள் அப்பாவுடைய பிள்ளைதான் என்ன ஆதாரம் தாப்போ இடத்துல கேட்போம் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஆதாரம் சொல்லுகின்றது யாருமே மறுக்க முடியாது குறித்து வாரிசுகள் எழுதப்படுகின்றது இயேசுனா பிள்ளைன்னு சொன்னா இயேசு பேர் சொன்ன எல்லாரும் இயேசு நாடு பிள்ளை என்று எல்லாரும் எண்ணிக்கொடுக்கிறார்கள் வேதம் அப்படி சொல்லுவது கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல பிரியமான தேவஜானமே அவருடைய ஜீவனை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக பரிசுத்தேதன் சொல்லுகின்ற பத்தாம் அதிக ஆரம்பத்தாவது வசனம் திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று நேர்ந்து போனான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தே இறைவனுடைய ஜீவன் நமக்குள் வந்திருக்கிறதுபடினால் நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம் தெரியுமா பிள்ளைகளாக இருக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் அவரை சொல்லுவார் பிள்ளை அவனை தொடாத என்று சொல்லி எதிரிகள் கட்டையிடுவார் சிறையில் மக்களை பார்த்து சொல்லுவன் என்னுடைய குமார் என்னுடைய சிரேஷ்ட புத்தன் அவன் எனக்கு ஆராதனை செய்யப்படி போக முடி விடமாட்டி நினைச்சால் உன்னுடைய சிரேஷ்ட புத்தனை சங்காரம் பண்ணுவேன் அது நடந்த பிறகுதான் பார்வணி சிறையில் மக்களை விட்டான் ஆகையினால் அருமையாளர் இந்த உலகத்தில் எந்த அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் எந்த சதித்திட்டங்கள் உருவானாலும் தேவ ஜனங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா தெரியுமா அவர்கள் உண்டாக்கிற ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் அதோடு நமக்கு செலவில் நிச்சயம் போயிடுது இதெல்லாம் ஆண்டு தருவாரா புரியமானவரை உயிரே கொடுத்துட்டார் இனி அவர் நமக்கு தராமல் இருப்பதற்கு ஒன்றுமே கிடையாது அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தை நிரப்பட்டு உயிர் திழந்தது நம்ம வாசப்பட வேண்டும் என்பதற்காக உயிர் தள்ளாவிட்டால் வெளியில போதனை கொடுத்து நமக்குள்ளே அவர் வந்துவிட்டார் படலகத்துக்கு போக முன்னாலே அப்போது சட்டத்தில் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் யோகான் பதினேழாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு அவசரங்களை வாசிக்கலாம் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களுக்கு கேட்டவர்களாக விடேன் உங்களிடத்தில் அறிவியல் உயிர் தழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக உயிர் மூன்றாவது நாளில் உயிர் தழுந்தார் அந்த சந்தோஷ நம்முடைய உள்ளங்களில் நிரப்பட்டு ஹாலோ உலகத்தில் யார் நம்மை படுத்து விட்டு நமக்காக ஜ இருக்கிறார் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக உயிர் அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை உள்ளத்தாசம் உள்ள மக்களை இன்றைக்கும் கருத்தர் பாதுகாத்து உயர்த்தி கொண்டே வருகிறார் அருமையான தேவச்சானவை பரிசுத்தாமி வரும்போது யார் வருவார் தெரியுமா யாரெல்லாம் வருவார்கள் தெரியுமா உதா குமாரன் பரிசுத்தாரன் மூமையே வருவார்கள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிங்க ஒருவனில் அன்பா இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான் அவனில் பிதா நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் புரியமானவர்களே இயேசுநாதனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக மரித்தோர் என்று உயிரோடு எழுந்தார் என்று பரிசுத்தேதவாக்கி விளக்குகின்றது குலஜாதிகளாகி நமக்கு எடுத்திருக்கிற மேன்மை என்ன தெரியுமா அந்த இயேசுதா நமக்குள் இருக்கிறார் ஒரு உணர்வு இருக்கிற அதுவே பெரிய மேன்மை என்று சொல்லுவர சுத்த போது தெளிவாக எழுதுகின்றார் வாசிக்கலாம் குலோசிர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசனம் குலோசிர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசனம் புரஜாதிகளுக்குள்ளே விளங்கியம் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் தரப்பினர் வெளிநாட்டிலிருந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு வீட்டில் வந்து உட்கார்ந்து உலகத்தில் வெள்ளிமனுடைய பொண்ணுமனுடைய நிறைவு கருத்து அவர்களுடைய உள்ளத்தில் வாசம் எதற்கு தெரியுமா எல்லாவற்றையும் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக நீங்களை அபியாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இருக்கிறாரா இல்லையா என்பதை அந்நிய பாசை மூலமாக அறிந்து கொண்டு விட தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள ஆண்டு பார்க்க முடியும் அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தை நிரப்புமானால் இந்த உலகத்தில் எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பன்னெண்டு கொஞ்ச நாள் எப்படி ஆட வச்சு பாட வச்சு அன்னிய மாசம் பேச வச்சிட்டு போறதுக்கு நம்ம இடத்துல வரவில்லை கடைசி வரல பல்லு கொண்டு அழைத்துக் கொண்டு போக வரைக்கும் நம்ம பண்ணும்படியாக இருக்கிறார் சொல்லும் போது நான் உங்களை கட்ட எவ்வளோ பற்றி ஒரு கைகூழு படிக்கும் உதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு வந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் இன்னைக்கு அநிகர்களோடு இல்லாம போனது காரணம் தெரியுமா ஆண்டவர் கட்டளேட்டர் எல்லாவற்றையும் மறைத்து விட்டார்கள் விட்டுவிட்டால் மக்களை பிரியப்படுத்தி விட்டார்கள் நகை கடத்த வேண்டும் ஓடி விடுவார்கள் போகட்டும் என்று சொல்லி மக்களை இனிதமாக நரகத்துக்கு நடத்தக்கூடிய கூட்டம் பெருகிவிட்டது அங்க யாரில் தெரியவாசு கிடையாது இடத்தில் யார் இருப்பா பேச ஆசை கருத்து அமிதமாக சாமூல் அபிஷேகம் பண்ணின பொழுது அவன்க்கரிசன புரிய இவ் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக உணர்ந்து நாம் எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு தேவனோடு கிறிஸ்துவான ஒரு மகிமையின் நம்பிக்கையாக பொங்களுக்குள் இருப்பது ரகசியம் ஹாலலு புறஜாதிகளுக்குள்ளே விளங்கியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர் என்னது என்று ஹேமந்தபடி பரசுத்துவாங்க என்று தெரியப்படுத்த சித்தமானார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பது எந்த ரகசியம் ஹலலுயா பேசி உயிர்த்தெழுந்தபடினால் நமக்குள்ளே வந்து வாசம் அண்ணிக்கொண்டிருக்கிறார் ஹல அலு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வெளியே நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஹலோ ஆகையால் நாம் கூடி வருகின்ற இடத்திலே உண்டாகின்றது பெரிய மகிழின் சத்தம் உண்டாகிறது தேவ பிரசமம் உண்டாகிறது ஏன் தெரியுமா நமக்குள்ளே வாசம் எவ்வளவு விளைவின வந்தால் மாறி விடுகின்றது வியாதிகள் வந்தால் போய்விடுகிறது பிசாசுகள் தரத்தப்படுகிறது எல்லாமே தேவ நம்மோட இருக்கிறபடி நாள் அப்படி ஆகிறது என்பதை இறை சொல்லிக் கொள்கிறோம் அழிப்பதற்காக இல்லாமல் ஆக்குவதற்காக மந்திரவாதிகள் எல்லாம் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பல ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குன்னு சொன்னா இருக்க இருக்கா போகணும் அவசியமே கிடையாது வெளிச்சம் பெருசாக பெருசாக இருட்டு தூரத்தில் உள்ள இருட்டுகள் எல்லாம் போய்கொண்டே இருக்கின்றது வேலை செய்கிற மந்திரவாதிகளுக்கு எல்லாம் பிழைப்பு கற்று போகின்றது அந்த வெளிச்சத்தை எப்படியாவது அணைக்க வேண்டும் என்று காரணமாக இருக்க தொலைக்க வேண்டும் என்று அவர்கள் நம்முடைய வேலைகளை தொலைவு செய்து கொண்டே இருக்கிறார் எங்களுடைய ஊழியர் காலத்திலே எத்தனையோ மந்திரவாதிகள் மண்ணக்க வேண்டதெல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் இந்த எல்லையில எடுக்க விடக்கூடாது துரத்த வேண்டும் இந்த ஊருக்கு வரவிடக்கூடாது என்று சொல்லி வேலை செய்தனர் யாரும் இன்றைக்கு இந்த ஊர்ல அந்த ஊர்ல கிடையாது நானே இருக்கிறோம் அருமையான தேவ ஜனமே காரணம் என தெரியுமா நம்ம இருந்து கொண்டே இருக்கிறபடி நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய தேவனாக இருப்பேன் அவர் ஜனமாக இருப்பார்கள் அவர்கள் தான் இயேசுனா அவருடைய ஜனங்கள் அவர்தான் பிள்ளைகள் பிள்ளைகளை அழிப்பதற்காக திட்டமிட்டார்கள் அப்படி சபையை இல்லாமக்க வேண்டும் எல்லாரும் துரத்த வேண்டும் என்று சின்ன சின்ன மந்திரவாதிகளை வைத்து பார்த்தாலும் முடியவில்லை வட இந்தியாவில் இருந்து ஒரு கூட்டம் இருபத்தி இருபத்தி ஐந்து மந்திரவாதிகளை கொண்டு வந்து ஆயிரத்துக்கு முன்னாலு பெரிய ஸ்டண்டலா அடித்து நரவரிகள் போய் வேடிக்கை பார்த்து ஜோஷி எல்லாம் கட்டிட்டு ஜோஷிய பார்க்க விடுவிடா போய் வைத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க மாலையில வந்து மந்திரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு ஆண்டு சொன்னார் இந்த கூட்டம் இப்படி செய்கின்றது இங்கிருந்தது அடித்து துரத்த போகிறேன் அமைதியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார் ஜபித்துக் கொண்டால் புதன்கிழமை ஆராய் நடந்து முடிந்து எல்லாரும் போயாச்சு அந்த ஒரு பெரிய கரைச்சியல் கட்டி போட்டான் கட்டி போட்டான்னு ஒரு சத்தம் போட்டு அந்த பெரிய குருவை கொண்டு வந்து அவங்க பூஜை பண்ண வைத்து விட்டு என்னாலும் போட்டாங்க சின்ன குருங்கள்லாம் சினிமா போட்டாங்க ஒரு பையனை மாத்திரத்தோடைய வச்சிட்டு அவன் ஓம உண்ட வளத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா கைகால் ஒர்க் பண்ணல வாய் பேச முடியல சின்ன பையன் சொல்லி இருக்கிறா எல்லாரும் கூட்டிட்டு வாடா என்ன யார கட்டிட்டாங்க அந்த கோயில் இருந்து கட்டி போட்டாங்க போட்டு கடைசி ஊரு ஜனங்களாம் கூடி அங்க ஒரு இருட்டுலாம் பாத்துட்டே இருக்கிற வெளிச்சது எல்லாம் அங்க உள்ள ஆளுக்கும் தெரியும் நம்மள இருக்கு ஒரு சிசி வாத்தியார் அடுத்த ஊர்ல வந்து ஊருக்கார பாக்குறீங்க அப்படி கொஞ்சம் ஆங்கிலத்துல எல்லாம் பேசி சத்தம் இல்ல சாமி உங்களுக்கு தெரியாது அந்த சர்ச்சில் உள்ளவங்க குருவை கட்டிட்டாங்க நடக்கிறது தெரியுமா அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்காரன் தெரியும் சர்ச்சில் உள்ளவங்க இந்த வேலையும் செய்வாங்களா அப்படின்னு பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவருடைய வீட்டுக்குள் புகுந்து என்ன செய்ய முடியாது உடம்புகளை கொள்ளையாட முடியாது அவர் பாட்டு பாடி பிரசனம் பண்ணிட்டு இருக்கிற மாத்திரம் நாம அதை செய்ய போறதுல நம்ம கொண்டு ஆவியானவர் இருக்கிறாரே அது ஈரளை எல்லாம் மாற்றி போடாங்கிறது நம்ம ஆலையை ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்காக உங்களுக்கு எலக்ட்ரி ஆபீஸ் போயிருந்தார் ஜெய் அவர் சிபிஎம் பழங்கிட்ட போல உட்காருங்க அந்த பயம் இல்லாமல் போகலாம் என்று மக்கள் பேசிகொள்கிறார்கள் இடத்துல இருள் இருக்காது என்னை பின்பற்றுகிற இருளாமல் ஜீவஓளி அடைந்திருப்பார் என்ன அடைந்திருக்கிறோம் தெரியுமா அந்த ஒளிச்சத்தை நாம் அடைந்திருக்கிறோம் யாருமே அசைக்க முடியாது என்பதை அறிவித்துக் கொள்ள வேண்டும் தேவச்சானமே உலகத்தை இருள் மூடியிருக்கிறது ஜனங்களை காரிருள் மூடி இருக்கின்ற கருத்துடைய மகிமையுமையை உதிப்பார் இருக்கின்றது போல நம்மை தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக மூடி வைத்திருக்கின்றார் அதனால் புரியமான தேவஜானமே நமது மத்தியிலே தேவன் அசைவாடுகிறது மாத்திரம் நமக்குள்ளே வாசமா இருக்கிற எங்க போனால் வருகிறார் எங்க வந்தாலும் தூங்கும் போதும் கூடவே இருக்கிறார் விழிக்கும் போதும் கூட இருக்கிறார் வேலை செய்யும் போது மறுபடியும் விட மாட்டேன் என்று அப்போ சொன்னது மாத்திரமல்ல வீட்டில் இருந்த ஆண்டவர் மறுபடியும் நமக்குள்ளே புற ஜாதிகிடத்தில் விளங்கிய தெய்வனுடைய ரகசியம் மனுஷனோடு வாசம் பண்ண வந்தார் என்று சொல்கிறார் எல்லா மதத்தவரும் அதை கெளிப்படுகிறார் என்று எதிர்த்தவர்கள் ஆகிறால் பிரியமாறவில்லை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அம்மோடு வாசம் அனுகிறார் நம்மோடு வாசம் பண்ணுவதற்காகவே மறுத்தவர் உயிர் திழந்தார் எமே சார் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது அக்கிரமத்தில் மடித்தவர்களாக இருந்த நம்மை ார் என்று சொன்னால் நரகத்திலிருந்து விடுதலையாகிறது அச்சவனாக இருந்தோடு ஐக்கியமாக்கு அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்து நம்மை உயிர்ப்பித்தார் ரஷிக்கப்பட்டீர்கள் நாம உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம் அக்கிரமங்களில் ஆலை மறித்திருந்த நம்மை ஈர்ப்பித்திருக்கிறது மாற்றி இருக்கிறது இனிதா என்ன செய்யக்கூடாது தெரியுமா எதற்கும் அழுது கலங்கி கொண்டிருக்க கூடாது கடவுள கூட இருக்கிறார் அவரிடத்திலே பேசுங்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருங்கள் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் கவலைப்படுவது ஆண்டிற்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன் விட்டுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பெண் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா பொம்பளை நிறைய கவலை தெரியும் வீட்டு கவலை நாட்டு கவலை கடன் கவலை எல்லா கவலை புருஷனை பற்றி கவலை பிள்ளைகளை பற்றி கவலை அந்த கவலையில் இருக்க வேண்டியது அந்த கவலை படக்கூடாது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலந்துகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன் விட்டுபடாத நல்ல பங்கை தெரிந்து கடவுளோடு பேசுகிற ஒரு பங்கு நம்ம விட்டு ஈடுபடாத ஒரு பங்கு மற்ற எல்லா உலகத்திலும் செல்வம் அழகு அந்தஸ்து பணம் படிப்பு பதவி நீங்க ஒரு வாழ்க்கை அரலோகத்தில் போய் ஆண்டுகளோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்க போகின்ற ஆகினால் பிரியமானவர்களே உயிர்த்தெழுந்த ஆண்டு அருமையான வாசிக்கின்ற பொழுது அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம் நீதிமன்றங்களா எழுப்பார் என்று சொல்லி அப்போது சொல்லுகின்றார் ஏன் மறித்தார் மரணத்தினால் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது உயிர் திறந்ததினால என்ன கிடைத்திருக்கிறது என்பதை சரியாக புரிந்து வாழ வேண்டும் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் கொண்டாடுகிறார்கள் என்னப்பா கிடைச்சது கேட்டா என்ன கிடைச்சது கொண்டு போட்டாங்க அவ்வளவுதான் கிடைத்திருக்கிற மேன்மை என்ன அவர் உயிர்த்தாலும் ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பகல் மிக தெளிவாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்ற்களாகப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஹலோ எல்லார் நீதிமன்ற்களாக ஆக முடியும் பயவுல படிச்சிட்டால மனப்பாடம் பண்ணிட்டதுனால யாரும் நீதிமன்றாக முடியாது இந்த பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டால் மாத்திரம் அந்த பரிசுத்தாவினர் மாத்திரம்தான் உலத்தை புதுப்பித்து புதுப்பித்து நம்மை நீதி உலக மாற்ற முடியுமே தவிர என்ன எல்லாது உங்களால் ஒன்று செய்யக்கூடாது மனிதன் தானாகவே நீதிமானாக ஆகிவிட முடியுமானால் இயேசுநாதர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பைவனை கையில கொடுத்திருக்கலாம் பெரிய மாணவிலேயே அவர் வந்து சகர சச்சித்துக் குழு இயேசுநாதர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி பரிசுத்தாவி வரும்போது என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவதை வாசிப்போக பதினாறாம் ஆறம் பதிமூன்றாவது வசனம் சத்தியாவியாகி அவர் வரும்போது சிலருக்கு என்ன படிச்சு படிச்சுதான் நம்ம கை கொள்ளலாம் நிச்சயமாக முடியாது எப்படி கை வேண்டும் எதை கை வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தால் மாத்திரம்தான் அதை கை முடியும் அதை விசுவாசிக்க முடியும் அதைத்தான் சத்தியாவியா நம்ம கட்டித்தந்து உறுதிப்படுத்தி நடத்துவாரே தவிர தெரியாத ஒன்றை அவர் வழி நடத்தவே மாட்டார் அவ்வளவுதான் சத்தியத்தை போதிக்கக்கூடியதான் எடுத்துக் கொண்டு வந்து சீன் இருந்து வேலமும் எரசலே இருந்து கருத்தினுடைய வசனமும் வெளிப்படும் அகினால் சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குழு கூட நடத்துவார் கொஞ்சம் சத்தியத்தை மாத்திரம் விட்டுட்டு போறதுக்கு சகல சத்தியத்துக்குழு அவர் நடத்தப்பட நடத்தப்பட நாம் எப்படி ஆகிறமா நீதிமன்ற்களாக ஆகிக்கொண்டே இருக்கிறமாகட்டும் நீதி செய்கிறமாக கீழக்கத்தக்க நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது இந்த பலனுக்கு நாம் இந்த வாழ்க்கைக்குரிய பலன் இனிதான் வரப்போகின்ற பரிசுத்தாய் பெற்று அன்றொடி வசலத்தின்படி நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நமக்கு என்ன கிடைக்கும் என்கிற எண்ணம் செலவிழத்தில் இருக்கமாறுகின்றது புரிய மாணவர்களே அவர் வருகையிலே அது கிடைக்க போறது என்று வருஷத்தை வேதமாக்கி நமக்கு வழங்குகின்றது எட்டாம் ஆறு பன்னிரெண்டாவது வாசிக்கின்ற பொழுது அண்டியின் எழுப்படைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தாசுவை உங்களில் வாசமாயிருந்தாசுவை எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறேன் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலேவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி போதும் தெளிவாக எழுதுகிறேன் ஆன்மீகத்திலே நம்ம இப்போது உயிர் மீழ்ச்சி ஆன்மீகத்திலே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அடைந்திருக்கிறோம் இந்த மாமேசம் தூண்டிக்கொண்டே இருக்கின்றது செய்யும்படியான தூண்டுகிறது உணர்த்துகின்றது செத்து ஒரு நாள் பூர்ணமாக சாகப்போகிறது பூர்ணமாக மறுமையடைய போகிறது என்று சொல்லி பரசுத்தப்பவர் எழுதுகின்றார் அதனால் பிரியமானவர்களே இயேசுவை மருத்துவருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் கிறிஸ்துவை மருத்துவருந்து எழுப்பினர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பரிசுத்தவர் எழுகிறார் உயிர்ப்பிக்கப்பட்டு பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு நாள் இது கம்ப்ளீட் இயேசுநாதரை போல இயேசுநாதர் கலர் எப்படி உயிரோடு எழுந்து பிரலபுத்துக்கு சென்றாரோ அதுபோல் நம்முடைய சரீரம் மாற்றப்படப் போகிறது என்று சொல்லி பரிசுத்தாவியவர் சொல்லுகிறார் அதை அடைந்து கொள்வதற்காக நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவி உங்களிலும் வாசமாயிருந்தால் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே உங்களுடைய சாவுக்கேது சரீரத்தை உயிரிப்பிப்பார் என்று பரிசுத்தேதன் சொல்லுகின்றபடினால் பெற்றுக் கொள்வதற்கு மேன்மேன தெரியுமா இந்த சரிதவரனால் உயிர்ப்பிக்கப்படப் போகின்றது போல மாற்றப்படப் போகிறது இந்த நினைத்து நினைத்து நமக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும் இதை அடைந்து கொள்வதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் ஒருசுத்தாவை பெற்று பரிசு வாழ்க்கைக்கு வந்த பிறகும் பாபம் செய்யும்படியாத தூண்டுதல் இந்த மாமிசத்தில் உண்டாக முடியும் அதை ஆவினாலே அடக்கி அடக்கி ஆவினால் அழித்து ஆவினால் நடத்தப்படுவீர்கள் மாமிசத்தின் பிரியலை நிறைவேற்றாதிப்பீர்கள் ஆவியானவர் சொல்லியிருக்கின்றது போல ஆவியானவர் சொல்லுகின்றபடி சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்திய திருக்குழு நடத்துவார் அந்த ஆவியாவுடன் நடத்தி புகழ் நம்மை விட்டுக் கொடுத்துக் கொண்டே வாழ்கின்ற பொழுது ஆவியானவருக்கு மாறானவைகள் நம்முடைய மாமிசத்தில் வராது என்று எந்த வாக்கியம் விளம்புகின்றது ஆகினால் தேவ ஜனங்கள் மிக கவனமாக ஒன்று வந்த பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது சிலத்தினம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிற உயிர்த்தெருவில் கிடையாது என்று கூட்டங்கள் அண்டையிலிருந்தே உருவாகி இருக்கின்றது நான் எபேசியிலே துஷ்டமர்களுடனே போராடினென்று மனுஷர் வழக்கமாக சொல்லுகிறேன் அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்று சொல்லுகின்றார் இயேசுநாதனு சத்தியத்தை சொன்னதுனாலே ரோமா புயலில் சிறச்சாலை அடைக்கப்பட்டு அங்கே அவருக்கு எங்கோரிகள் சாரணைகள் வந்து துஷ்ட மிருகம் என்று சொல்லி அந்த ரோம அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகளை அவர் சொல்லுகின்றார் மிருகத்தில் காற்றுல போராடும் என்று அவர் சொல்லவில்லை அதாவது நான் எபேசிலே துஷ்ட மிருக என்று மனுஷர் வழக்கமாக சொல்கிறேன் அப்படி போராடினால எனக்கு என்ன பிரயோஜனம் அதாவது அப்படி ஒரு போராட்டத்துல விடுதலை ஆகியிருக்கலாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம் இந்த ஊழியெல்லாம் வேண்டாயா அநியாயமாயா மக்களிடத்தில் பகைப்பானே என்ன ஒரு ஒதுக்க போயிருக்க முன்னாள் கொஞ்சம் நெருக்கனாட்டு அநேகர் இந்து மதத்திலிருந்து ரசிக்கப்பட்டு வந்தவர்கள் அட்ரஸ் செய்யலாம போயிட்டாங்க கொஞ்சம் அப்படி பண்ண இப்படி பண்ண கைவிட மாட்டார் சொன்னவர்கள் எங்க போனாங்க தெரியாது அப்படி போய் மிரட்டி பணங்களை கொடுத்து இனி அப்படி சொன்னால் நிச்சயமாக உன்னை துண்டு துண்டாக விட்டு விடுவோம் என்று சொல்லி எனக்கு மிரட்டி பயமுறுத்துவதால் அவர்கள் எல்லாரும் வாயடைத்து போனார்கள் அப்போ சுத்த போது சிறச்சாலைக்குள்ளே நீண்ட காலம் அடைக்கப்பட்டிருந்தார் அவர் சொல்லுகின்றார் மகிழ்ச்சி வழக்கமாக சொல்கிறேன் அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன வாசிங்க மருத்தோர் உயிர் தள்ளாவிட்டால் புசிப்போம் முடிப்போம் நாளைக்கு சாவம் என்று சொல்லலாம் என்ன வாழ்க்கையில் இருக்கிறது அப்படி உயிர் தழுதல் இருக்கிறது உயிர் தழுந்தான் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கை அதை அடைந்து கொள்வதற்காகவே இந்த ஊழியத்தில் எவ்வளவு போராட்டம் சகிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லு ராம் குடும்ப வாழ்க்கையிலே தொழில்துறைகளிலே பல நெருக்கங்கள் பல வருத்தங்கள் பல சங்கடங்கள் வரலாம் நாம் யார் கொலை செய்த பிறகு ஒன்றே செய்யாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் யாருக்கு பயப்படுது தெரியுமா சரீரத்தை ஆத்மாவின் நரகத்தில் தள்ளவல்லவருக்கு பயப்பட வேண்டும் என்று எரியு கற்று தந்திருக்கிறார் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் ஜாதியிலும் வெறுப்புகள் எதிர்ப்புகள் வரும்பொழுதெல்லாம் பெற மக்களிடையே நோக்கமல்லா என்று தெரியுமா பிள்ளையாக மாற்றியிருக்கின்றார் எனக்குள்ளே வாசமாக இருப்பது என்னை அவரை போல மாற்றுவதற்காக என்னையும் தம்மை மாற்றும் என்று பக்தர்கள் யாரா பாடியிருக்கிறார்கள் அருமையான தேவச்சன் பாவத்திற்கு மறித்து அடக்கம் ஒண்ணப்பட்டு நீதி கண்டு பிழைத்து அவரோடு வாசமா இருக்கு தேவனுடைய வீணாக மாறப்பட்டு விட்டபடி நாள் தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது விக்கிரகத்துக்கு அலங்காரம் வச்சிருப்பாங்க ஏன்னா உயிர் கிடையாது அழகு கிடையாது மொட்டைய இருக்கும் அப்படி மொட்டையா மொழிக்கையாக இருக்கிற ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து அதுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு கண்மையெல்லாம் போட்டு நகரத்துக்கெல்லாம் பதிச்சு அடிச்சு காதல் களத்தில எல்லாம் போட்டு எடுத்து அழகான தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால் தேவனக்குள் வாசமாக இருக்கிறபடினால் விக்கிரகத்தை போல இருக்க வேண்டாம் என்று கற்றுத்தருகின்றது அருமையான தேவ ஜனமே இந்த சரீரம் மருவமடையப் போகின்ற கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் மாறி எண்ணங்கள் எல்லாம் மாற்றமடைந்து மாற்றமடைந்து ஒரு நாள் இயேசுநாதரை பூழந்த சரீரம் மாற்றமடையப் போகிறது போகச் செல்லும் போது வாஞ்சியை குறித்து எழுதுவதை வாசிக்கலாம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்து வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் அடிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு உப்பான மரணத்துக்குள் ஆகி நான் எப்படியாயும் மறித்தோர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் வந்துவிட்டேன் எண்ணுகிறேன் ஆத்மா இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஜீவனை பற்றி உயிர் வீழ்ச்சி அடைந்து உயிர் உள்ள மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரீரால் உயிர்ப்பிக்கப்பட போகிறது நாம் பங்கு பெற வேண்டும் என்ற வாஞ்சு நமக்கு இருக்க வேண்டும் என்று வல்லமையும் அவருடைய பாடுகளில் ஐக்கியத்தை மறுகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மறித்தோரது உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் வாசிக்கலாம் அவருக்காக எல்லாவற்றின் நஷ்டம் விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நஷ்டம் என்று விட்டதை மறுபடியும் விரும்பாமல் இருப்பதற்காக ஒரு விளக்கம் கொடுக்கிறார் தெரியுமா குப்பையாக எண்ணுகிறேன் குப்பையாண்டு யாரும் உடம்புல பூசிக்கொள்ள மாட்டார் மறுபடியும் அதை விரும்புகிறது குப்பையாக எண்ணுகிறேன் அவருடைய பார்வையில் ரொம்ப அற்பமான காரியம் குப்பைக்கு சமாதமானது அவர் உரிய செல்வங்கள் எல்லாம் பரலோகத்தை பார்த்தால் வைரங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வீதிகளெல்லாம் தெளிவான சுத்தமான பசு மனிதால் உண்டாக்கப்பட்ட பரிசுத்த நகரம் என்று ஆயத்தமாக இருக்கின்றது அதை அவர் பார்த்துவிட்டபடினால் அவருக்காக முத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட கீழமைத்திருப்பதை பார்த்திருந்தபடினால் அதை அடைந்து கொள்ள வேண்டும் எப்படியாயில் மருத்துவ உயிர்த்தலிலே பங்கு பெற வேண்டும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நான் பங்கு பெற வேண்டும் அவருடைய மனத்துக்கு ஒப்பான மனத்துக்குள்ளாகி மறி உலகத்தில் மக்களை மீட்பதற்காக மறித்தாரோட மறித்து எப்படி பெற வேண்டும் தேவஜனமே வருகை சீக்கிரமாக இருக்கும் வரும்போது நாம உயிரோடையே மர்வமாக போடணும் இப்ப இந்த ஊர் உயிரோடயே மர்வாகும் ரகசியம் செத்துதான் செத்தான பிழைக்கும் ஆனால் செத்தப்படுதல் ஒரு நிலை பிரசகம் முழுகிறார்கள் நம்மளால் இணை செய்ய மாட்டோமா நித்திரை அடைவதில்லை ஒன்று ஒரு பதினைந்தாம் அதிகாரம் அறிவிக்கிறேன் துணிக்கும் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு நிமிஷத்திலே ஒரு மருமமாக்கப்படும் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வளர்ந்து கொண்டே இருக்க அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் அந்த ஏக்கால சத்தம் கேட்டு பாடி எப்படி வெடித்து ஒரு ஆள் வெளியே போக போகிறது இப்படி கோழி முட்டைக்குள் இருக்கிற குஞ்சானது வெடித்து வெளியே வருகின்றது போலயா ஜீவன் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தே சாது சுந்தர் ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாராம் உயிரோடு எப்படி மர்மம் ஆக முடியும் செத்த பிறகு ஆத்மா பருவத்துக்கு போகலாம் உயிரோடு ராஜ்யத்தை ஆக முடியும் ஒரு நாள் தியானம் இருக்கும் பொழுது ஒரு கையேசநாதனுடைய கை ஒரு கோழி முட்டை கொண்ட ஒரு சுந்தரீதி என்னதுன்னு கேட்டிருக்கிறார் கோழி முட்டை இவ்வளவு என்ன இருக்கிறது கேட்டாரா அது வெள்ளக்கரு மஞ்சக்கரு இருக்கிறது வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லு பாக்கலாம் கொஞ்சம் காற்று இருக்கிறது சரி வேற ரொம்ப நேரம் கழிச்ச நேரம் ஒரு கோழியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஜீவன் அதுக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள என்ன இருக்கிறது தெரியுமா இயேசு நாதரை போல வளரக்கூடிய ஒரு ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது பச்சை முட்டை குடிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு சவ் மாதிரி நூல் மாதிரி ஒரு சவ்வு கிடக்கும் கோழி முட்டைக்கு கோழி முட்டை அடிச்சு குடிச்சா ஒரு சவ்வு கிடக்கும் அதுதான் அந்த ஜீவன் உணவுகளும் அந்த காற்று பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து குடித்து குடித்து வளர ஆரம்பிக்கிறது அது எங்கே இருக்கணும் தெரியுமா அந்த கோழி முட்டை வெயிலில் போட்ட பானைக்குள்ள வச்சாலும் கொஞ்சம் ஆகாது அந்த கோழியனுடைய வயிற்றுக்குள்ள அதனுடைய உஷ்ணம் தான் அதுக்கு சரியான டிகிரி உஷ்ணம் கொடுத்து கொண்டே இருக்குமா அதிகமான உஷ்ணம் கருவில வந்து போயிடும் பேசிட்டு வந்திருக்கிறாரு இப்ப கோழியினுடைய ஜீவன் உள்ள இருக்கு இல்லையா சரி இந்த முட்டை உடைச்சு பார்த்தா இப்ப அந்த கோழி கொஞ்சம் உள்ள தெரியுமா தெரியாது அது எப்ப தெரியும் அது இத்தனை நாள் கழித்து அப்ப அந்த கோழியோட வயிற்றுக்குழு இருந்தாதான் அதோட வளர்த்தியே இருக்கும் அதனால ஏற்ற காலத்து உயர்த்துபடிக்கு பலத்தடங்கிருங்கள் கிடையாது கஷ்டம் போது வெளியே போடலாமா அப்படின்னு ஜெயர் சொல்லுவாங்க அங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஆட்டம் அந்த போராள ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க சேர் மார்க்கெட்ல போடலாம் நிறைய கிடைக்கல ஆட்டு ஷீட்லாம் கிடைக்கும் போறவங்களுக்கு நல்லா கிடைக்கலாம் போக முடியாது புரிந்து கொண்டது மக்கள் குட்டி சேர்க்கிறார்கள் கிடைக்கும் வாங்குற மாதிரி அந்த மார்க்கெட் இப்ப ஷேர் மார்க்கெட் எங்க நடக்கு தெரியுமா கிறிஸ்தவ மண்டலத்துக்கு நடக்குது இதுக்கு ரொம்ப ஆசை பத்து பத்து பங்கு என்ன கொடுக்கணும் தொண்ணூறு பங்கு கிடைக்குமாமா இப்ப ரொம்ப பெரிய ஆச்சு பரிசுத்த குதிர்ச்சிடுறது கிடையாது வியாபாரிகளுக்கு தனி மாநாடு தனி கூட்டம் அதனால கொள்ளுடி கள்ளத்த ராசி வச்சுக்க பத்துல எனக்கு பிரியமான தேவ ஜனமையேசுனா அவர் பறி துயர்த்தது அதற்காக அல்ல நம்மை அவரை போல மாற்றுவதற்காக அருமையாரு தேவச்சான அந்த கோழி குஞ்சுக்குள்ள கோழி முட்டைக்குள்ள இருந்து அந்த குஞ்சு வளர்ந்து கொண்டே இருக்கும் எங்க நாங்கெல்லாம் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க எங்க பாட்டிமாரெல்லாம் அப்படி கோழி முட்டையை வச்சு குஞ்சு குறிச்சு எடுக்கிற பார்த்திருக்கோம் ரொம்ப ஆசிரியமா இருக்கும் முப்பது நாற்பது மூட்டையை வச்சு நான் பாப்பாங்க கோழி வெளியே பேர கூடாது போன கோழி ஏசிட்டு நடப்பாங்க வெளிய போன குஞ்சு போயிடும் சத்தம் போட்டிட்டே இருக்கும் அது வரைக்கும் சத்தம் கேட்காது அங்க என்ன இருக்காது தெரியுமா கண்ணி கிடையாது அந்த லிகூடெல்லாம் குறைஞ்சி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அது வரைக்கும் இருக்கும் உலகத்துல நமக்கு அது வரைக்கும் ஆதரவு இருக்கும் அடுத்து அந்திகரிசு வரும்போது சட்டம் வெளிப்பட போகின்றது முத்திரை குத்தாத யாருக்கும் எதுவுமே கிடையாது தண்ணி கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சட்டத்திலே வரப்போகிறார் அருமையான தேவ ஜனமே அமிதமான ஏற்பாடுகளாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த கோழி குஞ்சு வளர்ந்து கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துட போறேன் இங்க உனக்கு முன்னால வந்து அக்கா தான் இருக்கிறாங்க உனக்கு நல்ல ஆகாரம்லாம் இருக்குது தண்ணியெல்லாம் வச்சிருக்கிறேன் கவலைப்படாத உனக்கு நல்ல கட்டி ஆகாரங்களான வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்குமா பாருங்க அறிவில்லாத அந்த பிராணி குறைந்த அருவுள்ள ஒரு பிராணி குஞ்சு பொறித்தோட குஞ்சை கொண்டு தண்ணி காட்டுவது கூட்டிட்டு போகும் ஒரு பாத்திரத்துல மட்டை பாத்திரத்துல குண்டு பாத்திரம் வச்சா செஞ்சோம் தாய் பறவை குடிக்க வைக்கணும் தொண்டை வரண்டு சில மணி நேரம் கத்தி கத்தி கத்தி தொண்டை வரலாம் அப்படி இது சொல்லுமா சிறகு அடிச்சு நல்ல உருளி சரியா போ தோடு உடஞ்சிருந்து அசைக்கிற உடம்பு உடனே தோடு எல்லாம் உடஞ்சி வெளியே வருது சில குஞ்சுகளா சத்தவணை கம்மி ஆயிடும் கூப்பிட்டு போட்டு அது சத்தம் போயிரும் என்ன செய்யும் தெரியுமா அந்த கோழி வந்து அழகு நாள் அந்த மூட்டை குத்தி உடச்சி கொஞ்சம் எடுத்து எப்படி ஒரு நாள் மர்ணுவும் கிடைக்கும் என்று சொல்லி சாது சுந்தர் சொன்னதாக அவர் தன்னுடைய புத்தகத்தை எழுதி வைத்திருக்கார் ஆம் பெரியமானவர்களே ஜீவனை பெற்றிருப்பது எதற்கு தெரியுமா பெற்றிருப்பது பேசுவதற்காக மாத்திரமல்ல நம்ம அவரை போல மாற்றுவதற்காக கடைசி காலம் தோணிக்கும் அப்பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் திசரோன்க்கு நிருபம் எழுதும் பொழுது ஒரு வசதத்தை மாத்திரம் வாசிக்கலாம் ஒன்று தசுவருக்கு நாலாம் ஆறம் பதினாலு முதல் வாசிப்போம் நித்திரடைந்தவர்களும் அவரோடு கூட கொண்டு வருவார் ஆகினாலும் நித்திரடைஞ்சவர்களுக்காக கவலைப்படக்கூடாது அதனால ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டாறு அறுவதில்லை மாநில நீடிச்சது மாதிரி செத்தவங்களுக்காக அழுதுட்டேயும் கிடப்பாங்க அழுது சில செத்தும் ஆனால் தேவன்ட பிள்ளைகள் ஆகினால் துக்கம் போடும் சிலவி நாடுகள் துக்கம் இருக்க வேண்டிய புரிந்து போகிற நிலைமை துக்கத்து தான் உண்டாகும் பிள்ளைகளை கட்டி கொடுத்தா கூட போகிறாலே வீட்டில் ஆள் இல்லையே யாரை யாரை கூப்பிடும் சந்தோஷம் வந்து விடுகிறது அது போல கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் நித்திரவிந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் ஹலோநாதர் வரும்பொழுது அவருக்குள்ளாக வாழ்ந்து மறித்து போன வருஷத்துவாங்க ஆத்துமங்கள் எல்லாம் அவரோடு கூட வரப்போகிற வந்து கல்லறைக்குள்ள பிரவேசித்து அந்த பாடி திரும்ப மர்வமாகி அவள் எல்லாம் எழுந்து பரவகு செல்லப்போகிறது அடுத்தபடியாக கர்த்துடி வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்துடி வருக மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் உச்சிரடைந்தவர்கள் மறித்தவர்கள் தான் முதலாவது இருந்திருப்பார்கள் ஆகினால் அந்த உச்சிரடைந்து அவளுக்கு முந்திக் கொள்கிறதில்லை வேலில் கருத்தருவாமை ஆர்வாரத்தோடும் பிரதான தூரடி சட்டத்தோடும் வேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துகள் மருத்துவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் கருத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கருத்துடனே கூட இருப்போம் இந்த வார்த்தைகளினாலே ஒரு ஒரு தேற்றுக்கள் வேறு எதையும் போய் குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க இந்த வார்த்தைகளினாலும் யேசு நாதர் வரப்போகிறார் அப்படி நாம் யேசோடு கடந்து செல்ல போகிறோம் அவருடைய சரீரத்திற்கு நம்முடைய சரீரத்தை மறுபடுத்துவார் என்று பரிசுத்தவத்தில் வாசிக்கிறோம் அற்புமான இந்த சரீரத்தை பிரியமான தேவ ஜனமே அந்த நாள் மிக அதிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது சடத்தை நாள் மறுவமடையை செய்ய போகிறார் என்று சொல்லுகின்றது அப்படி கிறிஸ்தை போலுயா அநேக சகோதரர்களுக்குள்ளே தம்முடைய குமார விசேஷித்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு சில மேன்மைகளை ஆண்டு கொடுத்திருக்கிறாரா நாமளாறு அவரை பதவியேற்க போகிறோம் அப்போது நமக்கு இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் மிகுந்த அதிகமாக இருக்கும் பொழுது அவர் பணிவார் என்று அருமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக இருந்த உலகத்தில் இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் திழந்தார் அந்த உயிர் திழந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது பரிசுத்தப்படுத்துவதற்காக நீதிவான்களாக மாற்றுவதற்காக வேதமாக்கிய திரும்பி வாழ வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சரீரம் அகிவா மர்வமடைந்து மர்வமடைந்து ஒரு நாள் மகிமையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய காலம் வரப்போகின்றது அதற்காக காத்திருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளையே ஒருவரை ஒரு காணும்போது சகமக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் அவிசுவாசங்கள் வரும்போது எல்லாம் இதையே ஒருவருக்கு ஒருவர் சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும் என்று பரிசுத்தாவிய மாறானவர்களை சொல்லாதீங்க உறும்னுஷன் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு ஆராதரிசை வந்திருக்கின்றதான நாம் அடைந்திருக்கிற மேன்மைகளை எண்ணி என்னுடைய பாவத்திற்காக மறித்து அடக்கம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னையும் பாவத்திருந்து விடுதலையாக்கி எனக்குள்ளே அவரது வெடிச்சு தம்முடைய ஜீவனை தந்து கருத்துபத்தை தோல் ஆரா வந்து தொழில் கொள்வது மாத்திரம் எப்பொழுது சமயம் கிடைத்தாலும் ஆண்டு சமூகத்திலே நீங்கள் காணப்படுங்க தொழுகை செய்யுங்கள் வீண் வார்த்தைகளை பேசி வீண் காரியங்களை சொல்லி வீணானவர்களோடு கூட பழகி வீடு வீடாக அலைய தெரிந்து இப்படி நாம் ஆகாதபடிக்கு எப்போ சமயம் அளித்தாலும் தேவசமத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அன்றைக்கு நன்றி செலுத்துங்கள் அடுப்பை சிறமை அழைத்துக் கொண்டு போக வரப்போகிறார் கடைசி நாட்கள் ஒரு எக்கால சத்தம் தூதருடைய சத்தத்தோடும் தேவருமான திருந்து வரப்போகிறார் உலகமெல்லாம் ஆச்சரியப்பட போய் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது இமைப்பொழுது ஒரு நிமிஷத்திலே கண்மூடி முடிக்கிறதுக்குள்ளே அந்த மின்னல் கணக்கு இருந்து தோண்டி நேருக்கு பிரகாசிக்கிறது போல ஒரு பெரிய ஒளி உலகத்தில் பிரகாசிக்கும் எல்லாரும் அப்படியே மர்வமாக போயிட போறவா இந்த காலங்கள் வருகிறது கத்திரமே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நாம் ஆயத்து போடுவோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பானே ஆமை மறுபடியும் நாம் எல்லாருக்கும்